மக்களுக்கு ஏற்பட்டோது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே எங்களுக்கு நீங்கள் அனுமதித்தால் எங்களின் பயண நாங்கள் அறுத்து உண்போம் மேலும் அதன் கொழுப்பை என்னையாக்கி பயன்படுத்திக் கொள்வோம் என்று மக்கள் கூறினார்கள் அதற்கு அவ்வாறே செய்யுங்கள் என நம்பி சொல்லுவாசல்ல அப்போது உமர் ரதியாவும் அவர்கள் வந்தார்கள் இறை தூதர் அவர்களே நீங்கள் இதை செய்தால் வாகனங்கள் குறைந்துவிடும் ஆகவே அவர்களின் பயண உணவுகளில் மீதமானவற்றை அவர்களை கொண்டு வரச் செய்யுங்கள் பின்பு அதில் அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட துவா செய்யுங்கள் ஏற்படுத்தக்கூடும் ஒரு தோல் விரிப்பை கொண்டு செய்து அதை விரித்தார்கள் பின்பு அவர்களின் பயண உணவுகளின் மிச்சத்தை கொண்டு செய்தார்கள் ஒருவர் தன் கைபிடி அளவுக்கு சோளம் கொண்டு வந்தார் மற்றொருவர் தன் கைப்பிடி அளவுக்கு பேரித்த மழம் கொண்டு வந்தார் மற்றொரு துண்டை கொண்டு வந்தார் இதன் மூலம் அவர்கள் அபிவிருத்தி ஏற்பட துவா செய்தார்கள் பின்பு உங்களின் பைகளில் எடுத்து நிரப்பிக் என்று நபி சொல்லாஹு அணிஹிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் மக்களும் தங்களின் பைகளில் எடுத்துக் பை எதையும் அவர்கள் நிரப்பாமல் காலியாக விட்டு வைக்கவில்லை வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் மேலும் மேலும் அது மிச்சமாகவே இருந்தது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை எனவும் நான் அல்லாஹுவின் தூதர் எனவும் நான் சாட்சி கூறுகிறேன் சந்தேகம் ஒரு அடியான் இவ்விரண்டுடன் அல்லாஹுவை சந்திக்கும் அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்படமாட்டார் என்று நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு